பாடம் இருபது தொழுதல் அவர்கள் அபு சாயித் ரதியுள்ள ஆகிய நபி தோழர்கள் கப்பலில் நின்ற வண்ணம் தொழுதார்கள் உன் தோழர்களுக்கு கஷ்டம் ஏற்படாமல் இருக்குமானால் நிலையில் கப்பல் செல்லும் திசையிலேயே தோழு இல்லை என்றால் உட்கார்ந்த என ஹசன் கூறினார்